சச்சிதனா விஷோத்பதித்தாபய வய நுமையம் லோக்கேச்சாதிம்தன்வேதையம் ததனந்த भगवान श्री कृष्णर மேலும் சாது साधु பூஜா पूजा மாதிரி விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் எத்திஷ்டதமம் லோகே இந்த உலக வாழ்க்கையில் ஒருவன் எதையெல்லாம் தான் விரும்புகிறானோ எச்ச அதிப்பிரியம் ஆத்மனா ரொம்ப தனக்கு பிரியமான விஷயங்களையெல்லாம் எது ஆத்மனக அதிப்பிரியம் யாதொன்று தனக்கு மிகவும் பிரியமானதோ எதெல்லாம் மிகவும் விருப்பத்திற்கு உரியதோ இந்த தமம்னு உயர்ந்தது விருப்பத்திலேயே உயர்ந்தது அன்பிற்குரியதில் உயர்ந்தது அதெல்லாம் இருக்கோ உயர்ந்த விஷயங்களையெல்லாம் தத்தத்து மஹியம் நிவேதையே அவற்றையெல்லாம் எனக்கு நிவேதனம் தெரிவிக்க வேண்டும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் எதை அனுபவித்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து வாசுதேவார்ப்பணம் அஸ்து சிவார்ப்பணம் அஸ்து அப்படிலாம் சொல்லி அதுவும் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணார்ப்பணம் வாசுதேவார்ப்பணம் அப்படி பகவானுக்கு சமர்ப்பணம் மானசிகமாக பண்ணலாம் இல்லை அவருக்கு முன்னாலேயே கொண்டு போய் வச்சு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாலேயே வச்சு சமர்ப்பணம் பண்ணி பாவிக்கலாம் அப்படி பண்ணுறது என்னாகும்னா எல்லாம் சர்வாணி கர்மாணி மயிசன்யார் பகவான் கீதையில் பிரம்மண் ஆதாய கர்மாணி சங்கம் தியா கோதிய அப்படின்னும் சொன்னார் கீதையில் அது மாதிரி எதெல்லாம் எத் கரோஷி எதனாசி யஜ்ஜுகோஷி ததாசி எது எத் தபசி கௌந்தேய தற்குருஷ்வ மதர்ப்பணம் இதெல்லாம் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகங்கள் அதாவது நீ என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணுன்னார் அதே மாதிரி இங்கேயும் அதெல்லாம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இதெல்லாம் அதிப்பிரியமாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நீ அதை சுவீகரிச்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்படி பண்ணினா என்னாகும்னா அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினால எல்லாத்தையும் அனுபவிக்கிறதாக இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அனுபவிக்கிறதுனால இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்குறதும் இருக்குது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம் இல்லையா அந்த ஒரு உத்தமமான விஷாலமான புத்தியும் வர்றதுனால தத்து ஆனந்தியாய கல்பத்து ஆனந்தியாயன்னா மோக்ஷாய பரமசுகாய கல்பத்து கல்பத்தைன்னா அதுக்கு தகுதியுடையதாக ஆக்குகிறது வேதாந்த ஸ்ரவண யோகியதாம் ததாத்தி அதான் ஞான நிஷ்டையை அடையறத்துக்கான தகுதியை கொடுக்கிறது அதன் வாயிலாக மோக் கொடுக்கிறது ஆனந்தியம்னு சொன்னா எல்லையற்ற பலன் அர்த்தம் முடிவற்ற நிறைவான பலனை மோக்ஷத்தை அதற்குரிய ஞானத்தை அதற்குரிய நிஷ்டையை அருளுகிறது என்பது கருத்து இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்ப்போம் எத்யதிர்ஷ்ட லோகே தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்